இப்படி தலையை குனிஞ்சு விடுவர் கேட்கிறவா தலையை குனிஞ்சின்றாலே சொல்றதுல இருந்து திருமலை ஆண்டான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார் அரியா காலத்துள்ளே அறிமைக்க அன்பு செய்வி அரியா மாமாய தடியேன வைத்தாயால் அந்த ஒரு இடத்திலே தெரிவித்தார் மற்றொரு இடத்திலே சாதிக்கிறார் நீ வந்து என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளே புக அப்படி வந்துட்டேன்னு வச்சுக்கோ அதற்கப்புறம் ஒரு நாளும் அதை தவிர நான் பிரார்த்திக்கவே மாட்டேன் தக்கா மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்ச்சியர் பொலிகின்ற பொன்மலையை கடிக தட்குன்னின் சேர்ந்த அக்காரக்கணி அக்காரக்கணி பகவானை பத்தி தெரிவிக்கிறார் எக்காலத் தந்தையாய் மண்ணில் மற்றெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழும்பும் அக்காரக்கணி அதாவது சோழசிம்மபுரம்ங்கிறது சோழங்கிபுரம்னு சொல்றமே அதுக்கு மேலதான் நரசிம்ம பெருமான் சேவை சாதிக்கிறான் அவனை பத்தின பாசனம் எக்காலத்தைய் என்னுள் மண்ணில் என்னுள் மண்ணினா என்னுடைய ஹிருதயத்துல ஒரு நாள் நீ சேவை சாதிச்சுட்டியானா மற்றெக்காலத்திலும் யாதொன்னும் யான் வேண்டேன் மத்த எப்பவுமே நான் ஒண்ணு உன்கிட்ட கேட்கவே மாட்டேன் ஒரே ஒரு நிமிஷம் என்னுடைய ஹதயத்துக்கு வா அப்புறம் உன்னை வான்னு நான் சொல்லக்கூட மாட்டேன் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன்னார் இந்த அர்த்தத்தை திருமாலையாண்டான் ராமானுஜருக்கு சொல்லுண்டிருக்கார் எக்கால தந்தையா என்னுள் மண்ணில் மற்றக்காலத்திலும் யாசன்னும் யான் வேண்டேன் அப்புறம் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் அழ்வார் சொல்றாருனர் ராமானுஜர் தலையை கொடுத்துட்டார் அர்த்தம் ரசிக்கலே என்ன ரசிக்கலையோ கேட்டார் திருமலை ஆண்டா ராமானுஜர் சொன்னார ஆமா இந்த அர்த்தம் எனக்கு பிடிக்கலையே ஏன் நம்ம ஆழ்வார் எங்கயானோ அவருடைய சுவாவம் என்னன்னு பார்க்கணும் எப்பவும் பெருமானோட இருக்கணும் இருக்கணும்னு ஒரே ஒரு மனுஷன் நீ வந்துட்டு போயிட்டா அப்புறம் நீ வரணும்னு நான் கேட்கவே மாட்டேன்னு ஆழ்வார் எங்கயானு சொல்லுவரா ஒரு நாளும் சொல்ல மாட்டான் எப்பவுமே கூட இருக்கணும்னு நினைக்கிற ஆழ்வார் அது என்ன நீ ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிட்டா அப்புறம் வாண்டான்னு சொல்வர் அர்த்தம் அப்படி இல்லையனு விட்டார் பாட்டை மறுபடியும் சொல்றேன் எக்காலச்சந்தையா என் மண்ணில் மற்ற எக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் இது பாட்டு இருக்கா இந்த மற்றங்கிற சப்தத்தை மட்டும் ராமானுஜர் இடத்தை மாற்றினார் இந்த இடத்தில இருந்தா மற்ற காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் வேற எந்த காலத்திலயும் உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டேன்னு அர்த்தம் இப்ப பாட்டை வேற மாதிரி சொல்றேன் ஆண்டான இடத்துல ராமானுஜர் எப்படி சொன்னார்னு எக்காலத்தஞ்சையா என் நுள் மண்ணில் எக்காலத்திலும் மற்ற யாதொன்னும் வேண்டேன் மற்ற காலத்திலும் இல்லை அப்படின்னு அர்த்தம் என்ன கிடைக்கும் தெரியுமா நீ வந்து என்னுடைய ஹிருதய கமலத்துல இருந்துட்டியானா எந்த காலத்திலும் அதை தவிர வேற ஒண்ணு வேண்ட மாட்டேன் அர்த்தம் உலக இன்பத்தை அதிகம் கேட்க மாட்டேன்னார தவிர மற்ற காலத்திலும்மலர் விழுங்கும் அக்காரக்கணி என் ஆழ்வார் தெரிவித்தாரா இந்த மாதிரி திருமலை ஆண்டான் சொன்னத்துக்கு மீறி தான் அர்த்தத்தை சொல்லுவார் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நாலஞ்சு நாள் இப்படியே நடந்தது ஆண்டானுக்கு கோபம் வந்துருத்து திடீர்னு ஒரு நாள் ஒரு சிவன்று சேர்ந்த தலையை புனிஞ்சார் இவர் திரும்ப கேட்டார் என்ன இன்னைக்கு விஸ்வாமித்திர சிறி ஒண்ணு இல்லையோன்னார் அப்படின்னா விஸ்வமித்திர சிட்டில இந்த திருசங்குக்காக ஒரு சொர்க்கத்தை புதுசா விஸ்வமித்திர சிட்டித்தார் இல்லையோ அந்த மாதிரி இவரும் புதுசு புதுசா அர்த்தங்களை சிட்டிக்கிறாரியோ இன்னைக்கு விஸ்வாமித்திர சிட்டி இல்லையா சுவாமி திருவுள்ளமானா இன்னைக்கு திருட்டி உண்டுட்டார் ராமானுஜர் சுவாமிக்கு திருவுள்ளம் இருந்து அனுமதி இருந்ததுன்னா என்னைக்கு தான் திருட்டி இருக்காது நான் என்ன நானாவா சொல்றேன் நீர் கொடுத்த அர்த்தம் உன் ஆச்சார்தன் அளவந்தார் கொடுத்த அர்த்தம் ஒரு தரவ கோபம் வந்து இனிமே காலக்ஷேபம் கிடையாதுன்னு மூடி விட்டார் திருமாலையாண்டா பக்கத்திலே ஒரு அறுபது எழுபது மைல்ல திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய ஆஸ்தானம் அங்கிருந்து நம்பிகள் ஓடி வந்தார் என்ன காலக்ஷேபம் நின்று மேல சொல்ற காலக் பேசுறே தெரிந்தா போலே அதனாலதான் நிறுத்தி விட்டேன்னா திருமாலையாண்டான் அப்ப திருக்கோட்டியின் நம்பிகள் சாதிக்கிறார் ஆச்சாரியன் தானும் நாம் சிஷியனுக்கு ராமானுஜருக்கு ஒண்ணும் தெரியாது அவருக்கு புதுசா சொல்லிக் கொடுக்கிறோம்னு மட்டும் நினைக்க வேண்டாம் எப்படி சாந்தீபன் இடத்திலே கண்ணன் காலக்ஷேபம் பண்ணினானோ எப்படி வசிட்ட இடத்திலே ராமன் காலக்ஷேபம் பண்ணினானோ அதே போல ராமானுஷன் நம்மிடத்துல காலக்ஷேபம் அவர் ஏற்கனவே இத்தனை அர்த்தங்களையும் அறிவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் என்று சொல்லிக் கொண்டு போறோம் என்ன திருக்கோட்டை நம்பிகள் திருமாலையாண்டே தெரிவித்தாராம் அதை உணர்ந்து கொண்டு ஆண்டானும் மேற்கொண்டு ராமானுஷருக்கு காலக்ஷேபம் சாதித்தார்னு சரித்தம் மறுபடியும் திருக்கோட்டி நம்பிகள் தெரிவித்தார் இருந்தாலும் இப்ப சொல்றேன் கேடும் ராமானுஜர் அர்த்தம் சொன்னாரே அன்னைக்கு காலக்ஷேபத்துக்கு நீ வரல நான் வந்திருந்தேன் கேட்டேன்னுட்டார் ஆளம் வந்தார் இது ஆளவந்தாரு சொன்னார் சந்தா நீர் அன்றைக்கு காலக்ஷேபத்தில இல்லை நாம் அன்னைக்கு காலக்ஷேபத்துல இருந்தோம் ராமானி அது சீபாட்சிய முதலானா இருக்கட்டும் அல்லது தமிழ் பிரபந்தங்களாக இருக்கட்டும் சுவாமிக்கு தெரிந்தம் ஆச்சாரனுக்கு அனிதர சாதாரணமான தேவை அது உண்டு பார்த்தோம் ஞானம் இருந்துட்டா போருமா அனுஷ்டான எத்தனை தூண இருக்க வேண்டும் ஒன்னல்ல ரெண்டு அல்ல சுவாமியுடைய அனுஷ்டானம் எத்தனை நாள் எத்தனை சமூக நலனுக்காக எங்க போயிருந்தாலும் ஊற்றுடவே மாட்டார் 120 வயசு சுவாமிக்கு தள்ளாத வயசு அவர் சந்தியாந்தா ஒருத்தரும் அவர் இருந்த நிலைக்கு இந்த சாதாரண ஒரு கர்மாவால ஒண்ணு நடக்க போறது இல்லையா ஆனாலும் தன் சிஷ்யர்களுடைய கைகளை பிடித்து கொண்டு காவிரி கரைக்கு போய் தள்ளாத வயசுல எழுந்து நின்று அர்க்ய பிரதானத்தை பண்ணாமல் சுவாமி திரும்பின நாளே கிடையாது அவ்வளவு தூர அனுஷ்டானத்தை விடாம இருந்திருக்கார் ஆஹ் ஞானமும் அனுட்டானம். இந்த ரெண்டு நன்னாகவே உடையனான குருவை அடைந்த அதுக்கு மேல வாக்கு முக்கியம் சுவாமி பேசுறாருங்கிறதுனாலே யாராரக் கொண்டு யாரார திருத்தனமோ அப்பப்படித்தான் திருத்துவர் இன்னொன்னு ஆச்சார்டன்ன அனுஷ்டித்து காட்டணுமோ இல்லையோ அதனாலதான் கத்தியத்திரையத்தை பாடி பங்குனி உத்தர தான் அனுஷ்டித்தே காட்டினார் பகவன் நாராயணன் அபிமதானுரூபூப ரூப குணவிபைவீம் நித்தியான மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்யாம் அனன்யசரணமகம்யே பிராட்டி திருவடிகளில் விழுந்து பெருமானிடத்திலே சரணாகதி அனுஷ்டித்து மேற்கொண்டு தமன் நமக்காகவும் சேர்த்து தான் மோட்சத்தை வாங்கி வைத்தார் அத அவருக்கு இருந்த அனுஷ்டானம் சரணாகதி கூட நமக்காக சேர்த்தான் உட்டித்து வைத்தாருங்கிறது சுவாமிக்கே உண்டான தனிச்சிறப்பு இது மனவாள மாமனிகள் ஆர்டி பிரபந்தத்தில் அழகா சாதிக்கிறார் அன்னை குடிநீர் அருந்தி முலையூன் குழவி தன்னுடைய நோயை தவிராளோ என்னை எதிராஷா எனக்கா நீ செய்தால் உனக்கது தாழ்வோ உரை ஒரு மாதா கர்ப்பமா இருக்கா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு மருந்த நேர கொடுக்க முடியாது இவத்தான் தான் தன்னுடைய பால் மூலமாகவோ தொப்புல் கொடி மூலமாகவோ தான் குழந்தைக்கு மருந்தை கொடுத்து சரிப்படுத்தணும் அதே போல எதிராஷா நான் தான் நீ பெற்றிருக்கிற குழந்தை நீ தான் எனக்கு தாயார் எனக்கு நேர எந்தையும் அனுட்டிக்கிறதுக்கு தெரியாது எங்களுக்கு மருந்து சாப்பிட தெரியாது அன்னை குடிநீர் அறிந்தி முலையூன் குழவி தன்னுடைய நோயை தவிரோ என்னை எதிராஷா எனக்கா நீ செய்தாள் அதே குழந்தைகளான எனக்காக நீர்தானே சரணாகத்திய நுட்டித்தீர் மருந்து சாப்பிட்டது அவர் நாம மருந்து சாப்பிடல இப்போ சரணாகதி அவர் அனுஷ்டித்தார் என்ன வேணும்னு கேட்டான் சைவ சம்பத் சம்பத் சதே பரவக்தி பரஜ்ஞான பரவத்தேகாவம் குருஷ்வ வேணும் வேணும் வேணும்னா கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன் பெருமாள் அடுத்து கேட்டார் என கொடுத்து பிரயோஜனம் இல்லை என் சம்பந்தி சம்பந்திகள் அடைவலும் கொடு யாருக்கு நடத்தல நம்பிக்கை இருந்து நம்முடைய சரணாகதி பண்ணாலும் கொடுன்னு பிரார்த்திக்க கொடுத்தோம் இன்னைக்கு மட்டும் இல்லைங்கிற வார்த்தையே கிடையாது நம்பெருமாள் ஏன்னு கேட்டார் சுவாமி பக்கத்துல அவருக்கா பாத்திரோ அதனால இன்னைக்கு மட்டும் பேச்சே இல்லை பங்குநூத்திர தண்ணிக்கு பிராட்டி பெருமானு ஏக சிம்ஹாசனத்திலே சேர்த்து பார்த்து தான் அந்த நாளை தேர்ந்தெடுத்தார் ராமானுஜர் மத்த என்னைக்கு இவர் முன்னாடி போனாலும் இவர் எப்படியும் பேசுவார் தெரியும் ராமானுஜருக்கு அதனால பக்கத்துல பெரிய விராட்டியார் அமர்ந்திருக்க எப்பவுமே யார் உட்காண்டிருக்காளோ வா முதலாளின் அர்த்தம் யார் நின்னு இருக்காளோ வா அர்த்தம் நீங்க பங்குநூத்தண்ணி போய் சேவிக்கோ அமரிக்க அழக்கா உக்கானுடுவல் ஸ்ரீரங்கநாச்சியார் இவர் பக்கத்துல சுடிச்சு நின்னு இருப்பார் இவ என்ன சொல்லுளோ நாம என்ன வேலை செய்யணுமோ இப்படிங்கிற நிற்கிறாரியோ அவள் திருவடி தாமர்களை பத்தி பெருமான பிரார்த்திக்க கொடுத்து போனான் பெருமானும் அப்படியும் ராமானுஷ் கொடுத்தீர் ஆனா நம்பிக்கை வரல உன் வார்த்தையிலே ஆண்டாள் பாச்சரத்திர மாலாய்ப் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கு உரைப்பான இங்கே போச கண்டீரே என்னென்னோ நீ ஒருவேளை பொய் சொல்லுட்டியோன்னு கேட்டார் சுவாமி பெருமான் பதில் சொன்ன அன்று தன் நோக்தூர்வமே நசபக்ஷே கதாச்சன ராமோத்பர் அபிபாஷத்தை பின்னாடி இப்பொழுதும் சொன்னதில்லை ராமனுக்கு இரண்டாவது வார்த்தை தெரியாது ராமானுஜரே தப்பா புரிஞ்சு பின்னாடி படுத்துட்டு பெருமாள் தான் கண்ணன் நான் ராமன் ராமனுக்கு இரண்டாவது வார்த்தை தெரியாது கண்ணனை பத்தி நீ பாசலன் சொன்னீர் அது பெரிய பெருமாள் நானும் ராமன் அல்லவா ராமோத்பீர் அபிபாஷத்தே என்ன கொடுத்தான் பெருமான் ஆர்த்தி பிரபந்த கடைசியில சாதித்தார் இந்த வரங்கி சொம்புதல் தாய முறை தான் ஒரு தாப்பனாருடைய சொத்து பிள்ளைகிட்ட அது நல்ல பிள்ளையா இருந்தா போரும் கேள்வியே அல்ல சொத்து கிடைச்சிருமையோ அதே போல ராமானுஜர் சீவை சொத்தை வாங்கி வச்சார் அவன் அடியான்னு நான் நம்பினா போரும் சொத்து எனக்கு கிடைச்சும் மேற்கொண்ட ஆறு என்ன பார்த்து கேள்வி கேட்பார்கள் நச்சாதை சொம்புதல்வர் தம்மதன்னோ தாயமுறைதான் ஆனால சுவாமி பார்த்து நமக்காக சொத்தாக வாங்கி வைத்தார் அவருக்கு அனுட்டான ஞானத்தை பார்த்தோம் சுவாமிக்குரியம் ஒருத்தரை கூட விட்டுக் கொடுத்துடவே மாட்டார் பிள்ள உறங்காவல்லி அவர் மல்லர் தம்பதிகள் பக்கத்துல உறையூர் நிச்சிலாபுரியின்னு ஸ்ரீரங்கத்துக்கு அங்கதான் மல்லர் தம்பிகளா பிள்ள தாசர் இருந்தார் பொன்னாச்சியார்ன்னு அவருடைய தர்மபத்தினிக்கு பேர் அவர் என்ன ராமானுஜிஷர ஆலே ஸ்ரீரங்கத்து வீஜியில வந்து சிந்தையே ஸ்ரீரங்கத்து நகரத்து வீதியில வந்தார் ராமானுஜருக்கு எழுநூறு சன்னியாசிகள் சிஷியர்கள் பன்னிரெண்டாயிரம் சீவையிட்டவர்கள் சிஷியர்கள் அவர் எப்ப வீஜியில நடந்தாலும் பின்னாடி எழுநூறு சன்னியாசிகளும் பன்னெண்டாயிரம் சீவையிட்டவாலும் வருவாளாம் அந்த ஊர் அன்னைக்கு எப்படி இருந்திருக்குமோ தெரியல எழுநூறு சன்னியாசிகளை திருதண்டத்தோட சேர்ந்து பார்த்து பன்னிரண்டாயிர சாஸ்திரம் வாசிச்ச சம்பிரதாயம் தெரிந்த கிரகஸ்தர்கள் பின்னாடி போயிருக்கணும்னா தேசிய நாடக சாதித்தார் அடுத்த பிறவின்னு ஒன்னு இருக்குன்னா இல்லே எப்ப ராமானுஜர் திருவடியை இல்ல அப்படி ஒருவேளை உண்டென்றாலும் அந்த திருவீதிகள்ல ராமானுஷர் நடந்தாரே அவருடைய திருவடி துகள்களிலே ஒன்னாக பிறந்தால் போதும் சுவாமி தெரிவித்தார் எப்படி ஏக்கலவியன் ஒரு திரோணாச்சாரியருக்கோ பார்த்ததே கிடையாது ஆனா சகலார்த்தங்களையும் கிரகித்தான் இல்லையோ ஆள வந்தாருக்கு சுவாமி ராமானுஷர் இதையேதான் தேசியம் தெரிவிக்கிறார் துரோணாச்சார்த ஏகலவ்யதா துரோணாச்சார்தனுக்கு ஏகலவ்யன போலே ஆள வந்தாருக்கு ராமானுஷ்வர் அவர் விட்டுக் கொடுக்கல தனபதி விட்டார் அதே போல ராமானுஜருக்கு நான் விட்டார் நானு ராமானுஸ்வரை பார்த்தது இல்லையோ அவ ஒத்தொத்தரும் பாக்காத சொன்னார் வேதாந்த தேசிகனு ராமானுஸ்வரை சந்தித்தது கிடையாது இருந்தாலும் அவர் தானே ஆச்சார்தனாக எல்லாரும் கொண்டிருக்கிறோம் அந்த ராமானுஜர் திருவடி பட்ட ஒரு துகளாக பிறந்திருந்தாலும் போதும் என்று தெரிவிக்கிறார்கள் சுஜாத ரேகையான் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு இந்த சன்னியாசி சக்கரவர்த்தி வந்துட்டு இருக்கார் எது தாப்புல மல்லர் தம்பதிகள் ரெண்டு பேரும் இவர் பத்தினிக்கு கொடைபிடிச்சுட்டே வந்துட்டு இருக்கார் சாதாரணமா பார்த்தாலே வெக்கமா இருக்கும் இவ்வளவு பெரிய சன்னியாசி முன்னாடி பண்றதுக்கு வெக்கம் வராதோ ஒரு வெக்கம் இல்ல தைரியமா பணிந்தார் பார்த்த ராமானுஜர் சந்தேகம் இது ஏதோ சூஷ்மம் இருக்கு இல்லைன்னா இவர் இது மாதிரி செய்ய மாட்டார் அவரை மட்டத்துக்கு அழைச்சின்னு சரின்னு போய் எல்லாரும் அழைச்சி வந்துட்டா அடத்து நீர் என்னத்துல இந்த மாதிரி கொடப்பிடிச்சின்னு போனீர்னு கேட்டேன் ஒண்ணுமில்லையே என் பத்னிக்கு கண்ணழக்கு எப்படி தெரியுமோ அந்த கண்ணழக்கு சூரிய ரஷ்மி பட்டு வீணா படப்படாது அதுக்காகத்தான் கொடப்பிடிச்சின்னு வரேன் நான் இவருடனே என்ன சொல்லியிருக்கணும் நயனன் சிந்தந்தி சத்திரானி நைனன் தகதி பாவகா நச்சயனன் கிளேதையன் தியாபகா ஆத்மா வெட்ட முடியாது உலர்த்த முடியாது நனத்த முடியாது இந்த சரீரத்துக்கு போய் இவ்வளவு ஆசைப்படுறியே சொல்லச்சுரு அதெல்லாம் இன்னைக்கு இருக்கா நாளைக்கு இருக்காது ஆத்மாவை பாருன்னு இவர் உபதேசம் பண்ணிருக்கணும் இவர் கீதா பாஷா சாதித்தவர் தானே அவனுக்கு சொல்லிருக்கலாம் சொல்லி இருந்தா அவன் என்ன சொல்லுவனா உன் கீதையை உண்மோட வச்சுக்கோ என் அழகு எனக்கு நுடுவன் அதனால அவன்கிட்ட அதெல்லாம் பேசவே இல்லை சுவாமி இதை விட வசந்த கண்ணடக காட்டினா பாக்கறியான் அதுக்குத்தான் அவன் வசப்படுவன் அவன் எப்ப கண்ணடனுக்கு தோத்தானோ இதை உயர்ந்த கண்ணட காட்டட்டுமான்னா அப்படி ஒன்னு இருக்கா லோகத்திலே அவன் காட்டான் காட்டுறேன் வா என் அவனுடைய கையை பிடித்து கொண்டார் திருமண தூண்களுக்கு முன்னே கொண்டு போய் பெரிய பெருமாள் முன்பே நிறுத்தினார் பகவன்மே எல்லாருக்கும் காட்ட கண்ணை இவனுக்கு காட்டுவிடாதையும் திருப்பாழ் ஆழ்வாருக்கு நீண்டவ பெரியவா கரியவாகி புடபரந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேசமை செய்தன என்ன திருப்பாள் பாடினார் தசேசா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி என்று சொல்லும்படியாக கம்பீராம்ப சமுதூத சுமிஷ்டநாளசித புண்டரீக தல அமலாய தேட்சனா என்கிற உடைய புண்டரீகமான கண்கள் அதைவனுக்கு காட்டும்னு சொல்ல பெரிய பெருமாளும் காட்ட அன்னியோட தாசர் சகலத்தின் துறந்தார் ராமானுசரு காட்பட்டு போனார் இப்ப முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி கூட நம் பெருமாளுக்கு புறப்பாடு நடக்கிறதுன்னா முன்னாடி போவார் அவ ஒரு கத்தி இந்த இடத்துல சொல்கின்றிருப்பா நம்பெருமாள் புறப்பாட்டுல திருமையினு கொஞ்சம் அசைஞ்சிச்சுன்னா கத்தியால தங்களை குத்திட்டு உயிர விட்டுருவா அப்படி ஒரு பகவத்கைங்களை ஈடுபட்டார் பிள்ளவரங்காவல்லி தாசர் ஒரு நிமிஷம் பிடித்ததா சுவாமிக்கு இதே கீதா பாக்ஷமோ ஸ்ரீபாட்சியமோ பேசியிருந்தா அவங்ககிட்ட எடுப்பட்டுருக்கவே பட்டிருக்காது எதை பேசணுமோ அத பேசி இது அவருக்கே உண்டான வாக்கு யார் ஒரு சிஷ்யன் குறைஞ்சு போட்டாலும் சுவாமிக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னதான் இருந்தாலும் பிள்ளைய திருத்தறதுக்கு அவரால் முடியாதுன்னு இந்த வாத்தியார் சுவாமிகள் இருக்காளே அவ பிள்ளைகள் மட்டும் அவா சொன்னா கேட்கவே கேட்காது அவரையும் இன்னொரு வாத்தியார் சுவாமியை தான் கொண்டு விடுவா இந்த பெரிய நம்பிகள் திருக்கோட்டி நம்பிக்கை எல்லாம் குமாரால் இருந்தா தங்களால திருத்த முடியல எல்லாரையும் கொண்டு ராமானு சேரத்தில் விட்டுட்டு போயிட்டா அவாளுக்கு ஏதாவது தூரத்த சகவாசம் இருந்தாலும் இவர் பிடிச்சு கட்டி கொண்டு காலக்ஷேபத்துல உட்காத்தி வச்சு விட்டார் ஒரு நாள் போச்சு கேட்டான் ரெண்டு நாள் போச்சு மூணு நாள் போச்சு நாலு நாள் போச்சு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பழைய வாசனையும் மறக்க முடியல அதனால திடீர்னு அஞ்சாவது நாள் காலக்ஷேபத்துல அவனை காணும் புஸ்தகத்தை பிரிச்சார் புள்ள உட்காந்துக்கிற இடத்துல இல்லையே எங்க ஆச்சாரியன புத்திரனை காணும் பக்கத்துல இருக்கிற ஆளு கேட்டார் சுவாமி நீர் தான் ஏதோ விடாபிடியா அவன்ட்டு காலட்சியம் சொல்லி பார்த்தீர் எல்லாம் போயாச்சு பழைய வாசனை எங்க போனமோ அங்க போயிட்டான் இனிமே நீர் தேடவே வேண்டாம்ட்டா பக்கத்துல இருந்தவா கிரந்தார் சுவாமி எழுதுட்டார் தன்னுடைய திருதண்டத்தை பிடித்துக்கொண்டு காஷாயஷோஷம் தண்டயோஜ்வலகரம் விமலோபவீதம் உத்திய தனேச நிபலசூத்தபுன்றம் ரூபம் தவாஸ்து யதிராஜதிஷோர்மக்ரே என் யதிராஜனுடைய வடிவழக்கு எப்பொழுதும் கண்முன்னே நிற்கவேண்டும் காஷாயஷோ கமனீய சிஹாநிவேஷம் திருவரையிலே சாத்திர செந்து வராடே காஷாயஷோ கமணீய சிகாநிவேசம் பார்த்தா நெளிநழியாக இருக்கக்கூடிய திருக்குடுமி கமனீய சிகாநிவேசம் தண்டத் திரையோஜ்வலகலம் கையிலே பிடித்த திருதண்டம் ரகசியத்ரயம் தத்வத்யம் மண்டபத்திரயம் எல்லாத்துக்கும் பிரதிநிதியான திருதண்டம் தண்டத்ரயோஜகலம் விமலோபவீதம் விமலமா ஒரு குற்றமில்லாத உபவீதம் சொல்றதுக்கு என்ன காரணம்னா விசிட்டாத்வைத்த ஸ்ரீவைட்டவ சன்னியாசிகளுக்குத்தான் இந்த மூணுமே உண்டு இடையிலே சாத்தி இருக்கிறது சரி அதே போல உபநயனமாய் சரி திருதண்டம் மூன்று தண்டங்கள் சரி குடுமியும் சரி இது விசிஷ்டா சன்னியாசிகளுக்கே உண்டானது ஆஹ காஷாயசோபி தமநீய சிவசம் தண்டத்யோஜரம் விமலோபவீதம் உஜத் தினேச நிபல் அசூர்புன்றம் உதிக்கிறாரே இந்த உதிக்கிற சூர் படபடத்திருக்கிற திருவன் காப்பு உத்தினேசிபல தூர்த்த குன்றம் ரூபம் தவாஸ்து எதிராஜ திருஷோர்மம் அகரே இந்த யதிராஜருடைய வடிவம் எப்பொழுதும் என் கண்புண்ணே நிற்க கடவுசது என்று பிரார்த்திக்கிறார்கள் பெரியவர்கள் பற்பமெனத்திகள் பைங்கடலுந்தன் பைர்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவர் ஆட பதிண்டம் அருங்கழகும் முப்பரி நூலுடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என்க்கெதிர எனக்கு எதிரே என் எம்பார் சாதித்தா போலே அந்த வடிவழகோட நாமும் கண்கள நிறுத்திக்கணும் எழுந்துட்டார் சுவாமி புஸ்தகத்தை மூடினார் அந்த பிள்ளை இருக்கிற தூர்த்த கோட்டி எங்கே காட்டினார் ஐயோ அதெல்லாம் நீர் போற இடம்லாம் இல்ல நீர் வீதியோடு நிறுத்திக்கணுமே தவிர அந்த இடத்துக்கெல்லாம் நீர் போகலாமோ வேண்டான்னு தடுத்தாள் சொன்ன இடத்துக்கு அழைத்து போ ராமானுஸ்வர் புறப்பட்டார் தூரத்துல அந்த பிள்ளை எங்கேயோ ஒரு தப்பான போட்டியில உட்காந்துருக்கான் தப்பான செயல்ல ஈடுபட்டான் அங்கிருந்தே அவன் ராமானுஸ்வர பாத்துட்டான் பார்த்தவொன்னே சத்தம் போட்டு சொன்ன சுவாமின்னு உம்ம நான் விட்டுட்டேன் உமக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையா சுவாமி சிறிசின் பதில் சொன்னார் நீர் நம்ம விட்டாலும் நாம் உண்மை விடுவதாக இல்லை நீர்வனை என்ன விடலாமே தவிர உன்ன நான் விடுறது ஒரு கீவை இட்டவனும் பகவானை இழந்து போனால் அதை பொறுத்த நம்மால் முடியாது பக்கத்துல இருக்கிறாளுக்கு ஆச்சரியம் இத்தனை பேர் இருக்கும் இந்த ஒரு பிள்ளை போனதுனால என்னன்னா உங்களுக்கு ஒண்ணும் ஒரு புள்ள போச்சுன்னா ஈஸ்வரனுக்குன்னு வருத்தம் அந்த ஒரு பிள்ளையும் சொத்து அவனது இந்த சொத்து சுவாமி நடத்தில போடக்கூடாதுன்றதுக்காக அத்தனை ஆரத்துடைய சுவாமி நடந்து கொண்டார் அன்னைக்கு அவரிடத்துல இருந்த பிரதிபத்தி திரிபுரா தேவியார்னு ஒத்தி இருந்தார் அவரிடத்துல போய் கேட்டாலாம் நீங்கள்ட இந்த நாராயணன் நாராயணன் விழுந்து விழுந்து சேவிக்கிறீங்களே பிரமாணம் கத்திரிக்கலோ சாஸ்திர சிவன் நாராயணன் பரதெய்வம்னு தெரிஞ்சது சேவிக்கிறீளான்னு கேட்டார் அவர் சொன்னா எங்களுக்கு சாஸ்திரம் ஆகுது சம்பிரதாயம் ஆவது இதோ தெரியாது ராமனு கை காட்டினார் விழுவோம் அவர் நாளைக்கு தெய்வத்தை காட்டி கால விழ சொன்னாலும் விழுவோம் அவ்வளவுதான் நாங்களுக்கு தெரியுமே தவிர எங்களுக்காக மற்றொரு தலை தெரியாது என்ன இந்த ராமானுசர் இடத்திலே அதிமார்த்த பிரதிபத்தி பிராவண்யத்தை கொண்டிருந்தார் அவருக்குன்னு இருந்த வாக் சாதுர்யம் அவருக்கு இருந்த ஞானம் அவருக்கு இருந்த சக்தி அந்த சக்தியை கொண்டுதான் இதோ தொண்டனூரிலே ஆயிரம் பணாமண்டலங்களுடைய கூட எதிர்த்து வந்த ஜெயினர்கள் எல்லாரையும் ஏக காலத்திலே தானும் ஜெயித்து புகட்டார் அருளாள பெருமாள் பெருமானார் யஜ்யமூர்த்தியின் இருந்தார் அவரையும் ஜெயித்தார் காஞ்சி தேவ பாத்திர பூதனானார் பேர்பட்ட ஆச்சாரம் தானே மோக்ஷத்தை கொடுக்கணும் அவருக்கு ஞானம் இருந்தா போருமா அனுஷ்டானம் இருந்தா போருமா எதிர் இருந்தா போரும் அவர் கொடுத்த மோக்ஷத்தை பத்தியே சரித்திரம் ஒரு தரவை ஒரு ஊமை செவிடம் அவனுக்கு பேச முடியாது கேட்க முடியாது சாமியினுடைய திருவடிகள்லேயே வந்து விழுந்தான் உள்ளவா என்ன மடத்திலேயே உள்ளுக்குள்ள ஒரு அறைக்குள்ள அழைச்சின்னு போனார் கதவை சாசுட்டா சாச்சுட்டு உள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியல கூறத்தாழ்வான் வெளியில காத்துன்னு இருக்கார் சுவாமி என்ன வெளியில வரணும்ங்கிறதுக்காக அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு சாமி என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் என்ன எட்டி பார்த்தார் ஹா ராமஸ்வர்டு மயக்கமா கேழுதுட்டார் கூறத்தாழ்வான் என்னான்னு எல்லாரும் ஆசுவாசப்படுத்தினா தரந்து பார்த்தா சுவாமி தன்னுடைய திருவடி கமலங்களை எடுத்து அந்த ஊமை சிவனுடைய தலையில அழுத்தி வச்சிருந்தாரா ஆழ்வான் பார்த்தார் இந்த ஆழ்வான்கிற ஜென்மத்தை எடுத்து நான் என்ன கண்டேன் ஊமை செவடினாக பிறந்திருந்தால் சுவாமியுடைய திருவடிகளை பெற்று போயிருப்பேனே அதை தொலைத்து குரத்தாழ்வான் பிறந்து லாபம் இல்லை என் ஆழ்வானை தெரிவித்துக் கொண்டாராம் அவர்லாம் மகா மேதாவி சாமானியப்பட்டவர் அண்ணு ஸ்ரீவத் சின்னம்யா நம உக்தி மதிமகே எது உக்தய ஸ்திரீ கண்டே யாந்தி மங்களசூத்திரதான் பஞ்சஸ்தவம் ஒன்னு போரும் பகவானுடைய பெருமைகளை உரைக்க அந்த கூறத்தாழ்வான் இவருக்கு சட்டிஷர அடங்கி இருந்திருக்கார் அவருக்கு இப்ப தோணி தாய் இந்த பெற்ற பாக்கியத்தை கூட நாம் பெறாமல் போனோமே அவனுக்கு மோட்சம் கொடுத்தார் ஒரு மோர்காரி தயிர் பழகுலாத்தையும் அவன் மாசம் முழுக்க ராமானுஜருடைய மட்டத்துக்கு மோரும் தயிரும் பாலும் கொடுத்துருந்தா முப்பது நாள் ஆச்சு முப்பத்தோராவது நாள் முதலி ஆண்டான விட்டு பணம் காசு கொடுனார் போனார் முதலி ஆண்டா சொன்னா பணத்துக்காக நான் மோர் கொடுக்கலன்னா மோர் கொடுத்தீர் கேட்டார் இந்த முதலியாண்டான் ராமானுஷர் ஒரு சீட்டை எழுதி கொடுக்கிறான் அந்த சீட்டை கொண்டு போய் திருவேங்கடமுடையான இடத்துல கொடுத்தார் அவருடனே மோட்சம் கொடுக்குறாருன்னு கேள்விப்பட்டேன் அந்த சீட்டை வாங்கி எனக்கு என்ன மோர்காரி கேட்டார் அப்படியா அவசியம் செய்கிறேன் முதலியாண்டான் உள்ளே சென்றார் சுவாமி இடத்துல பிரார்த்தித்தான் இந்த மர்மத்தை இவை எப்படி தெரிஞ்சின்றா என்று ராமானுஜரம் ஆசிரியப்பட்டு சீட்டெழுதி கொடுத்தார் சீட்டை வாங்கிண்டா கிடுகிடுன்னு சீரங்கத்திலே திருவேங்கடத்துக்கு நடைய கட்டினார் அவ முன்னாடி போரச்சேவே திருத்தரை அருந்து விழுந்தது கதவுகள் திறந்து போயின திருவேங்கடமுடைய அழைத்து சீட்டை வாங்கி நேரே மோட்சத்தை கொடுத்தான்னு சரித்திரம் அதனாலதான் டாட்டி பஞ்சகத்திலே விஷ்ணு லோக மணிமண்டப மார்கதாயி விஷ்ணுலோகத்துக்கு வழிகாட்டக்கூடியவரே சுவாமி ராமானுஜர் என்ன காரணம்னா அவருக்கு உடையவர்னு பேர் உபய விபூதிக்கும் உடையவர் நம்பெருமால் தான் கொடுத்தான் நித்த விபூதி லீலா விபூதி இரண்டுமே உம்முடையதாக இருக்கட்டும் என்ன அவரிடத்துல கொடுத்து நீர் பார்த்து ஆருக்கு மோக்ஷம் கொடுக்கிறீரோ அவனுக்கே மோக்ஷப் பிராப்தி ஏற்படட்டும் அதனால தான் ராமானுஜ சம்பந்தத்துக்கு இவ்வளவு தூரம் துடித்து நாமும் நிற்கிறோம் நம்முடைய ஆச்சார்தனுடைய திருவடிகளை பத்தினால் அவர் சமாஸ்கிரணம் பண்ணி அதன் மூலமாக இராமானுஜனுடைய திருவடிகளை கிட்டுகிறோம் அதன் மூலமாக மோக் பெருமான் கொடுக்கிறார் அக்கீடை நாம பார்த்த ஆச்சாரிய சம்பந்தம்லாம் எங்க கொண்டுமே சேர்க்கும் உபதேச கடைசியில் மனவாளர் சாதித்தார் இந்த உபதேசமாலதன்மை சிந்ததன் நாளும் சிந்திப்பார் எந்த எதிராசர் இன்னருக்கென்ன விளக்காகி சதிராக வாழ்ந்திடுவர் இதை எந்த பாசிரத்தை எங்க யாரை பற்றினாலும் நாங்க மோட்சம் கொடுப்போறது இல்லை அத்தனைக்கு எவ்வியரும் வாழ வந்த எதிராச மாமுனிவன் அல்லவா அவர்தானே மோக்ஷத்தை கொடுப்பார் அந்த சுவாமி வந்து பிறந்தபடியால் நமக்கு எது கிடைக்கும் பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகிரியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்த அருந்தவன் இராமானுஷன் ராமானுஷருடைய தேசு தேஜஸு கிடைக்கும் பொரை திரல் புகழ் திருந்திய ஞானம் செல்வம் இன்னும் என்ன கேட்க போறோம் இது இத்தனி ராமானு சம்பந்தம் நமக்கு கொடுக்கும் அவரிடத்துல சிக்ஷர்களாக கூறத்தாழ்வானும் முதலியாண்டானும் எப்படி வாழ்ந்தார்கள்ங்கிறது முக்கியம் ஆழ்வான் இருந்தது கூரத்திலே கூரத்துல ராத்திரி வெள்ள அவர் வீட்டு கதவை சாத்தினா அதுல இருக்கிற மணி சத்தம் போடுமா அது எவ்வளவு சத்தம் போடும்னா காஞ்சி பெருந்தேவித்தாயாருடைய காதல போயிடுச்சுதான் ஒண்ணு ஒண்ணும் பத்து மைல் காஞ்சிபுரத்துக்கும் கூரத்துக்கும் பத்து பன்னெண்டு மைல் இது இங்க கதவை சாத்தினா போடுற சத்தம் அங்க கேக்கும்னா எவ்வளவு பெரிய திருமாளிகையே பெயர் பட்ட கதவு நித்தியம் ஆயிரம் பாகவதர்களுக்கு ததியாராதனை பண்ணுவார் அத்தனை பணக்காரராகத்தான் இருந்திருக்கிறார் நாச்சியார் பெருந்தேவித்தாயார் தேவ பெருமாள கேட்டாலாம் சரி உனக்கு ஆளை விட்டு சொல்லி இருப்பேன் குரத்தாழ்வான கூட்டின் வானர் அவர் அங்கிருந்து இங்க வந்து பார்த்தார் இப்ப நமக்கு பார்த்து என்ன இருக்கு செல்வத்தை கொடுக்க கூடிய அவள் எனக்கோ செல்வன் தேவையில்லை நாம பார்த்து என்ன பண்ண போறேங்கிற நிலைமையிலே குறத்தாழ்வான் இருந்தார் ஒரு நாள் முடிவெடுத்தார் சகலத்தையும் துறந்தார் ராமானுஷருடைய திருவடிகளை பத்துவோம் என்று இத்தனை சொத்தி எழுதி வச்சுட்டார் ஆண்டாள்னு தர்மபத்ரி அழைச்சிருந்தார் காட்டு மார்க்கமா போயிட்டு இருக்கார் ராமானுஷ் திருவடிகளை பார்த்தார் போகும்படியிலே தர்மபத்தினி கொஞ்சம் பயப்பட்டார் அவளை பார்த்து இவர் கேட்டாரா மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுமே இன்னையதானு கொண்டு வந்தியோ கேட்டார் எல்லாத்தையும் விட்டுட்டே சுவாமி நித்தப்படி அமுதி செய்கிற சுவரண பாத்திரம் அந்த கிண்ணிய மட்டும் கொண்டுந்தேன் அவ கவலை அவளுக்கு பாவம் இவர் எல்லாத்தையும் அந்த பர்தா முக்கியம் அந்த பத்தினிக்கு இப்பேற்பட்டவர் அறுந்துட்டு போய் எதுல சாப்பிடுவர் அந்த எண்ணத்தோட சுவர்ண பாத்திரத்தை மட்டும் எடுத்துன்னு வந்தார் அவர் சொன்னார் எல்லாத்தையும் விட்டு ராமானுஜர் திருவடிங்கிற ஸ்வரணத்தை பத்த போனோம் இந்த பாத்திரம் என் செய்யும் என்று பிடுங்கினார் காட்டிலேயே வீசி எறிந்தார் நேரம் இடத்துல போய் சேர்ந்து அவரோடவே கூட இருந்த காலம் காஷ்மீர ஸ்ரீபண்டாரத்துக்கு ராமானுஜர் போனார் போதாயன விற்பி கிரந்தத்தை வாங்கி விட்டார் நாலு நாள் திரும்ப வர்றதுக்குள்ள மாயாவாதிகள் எல்லாம் துரத்தி நுந்துட்டார் அடிச்சு போட்டா புடிங்குனு போட்டா புஸ்தகத்தை இவருக்கு ரொம்ப பயந்து போட்டார் ஸ்ரீபாஷ்யத்தை எழுதுறோம் ஆழ வந்தார இடத்துல பதிகம்ட்டோம் அதுக்கு வேண்டிய மூல புஸ்தகம் போதாயன கிரந்தத்தை விட்டுட்டோம் மேற்கொண்டு எப்படி பாஷ்யம் எழுத போறோம்னு தெரியலயே வருத்தப்பட்டார் அழ்வான் தெரிவித்தாரா சுவாமி திருவுள்ளமானா அந்த கிரந்தத்துல என்ன இருந்ததுன்னு விண்ணப்பிக்கட்டுமான்னார் எனக்கே தெரியலையே நீ எப்படி சொல்ல போறே சொல்லுன்னார் முதல் சப்தத்திலேருந்து கடைசி அக்ஷாரம் வரைக்கும் மொத்தத்தையும் ஒப்பிச்சுட்டார் உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டா சுவாமி ஒண்ணுமில்லையே தேவரி ராத்திரி சயணத்துக்கு எழுந்துள்ள பிற்பாடு ஒரு மூணு மணி நாய் தூங்குவோம் அவர் தூங்க போறதுக்கு பன்னெண்டு மணிக்கு எழுந்திருக்கத போறது மூன்றரை மணி அவருக்கு திருவடி நிலைகளை வருடி தூங்க பண்ணின பிற்பாடு மிச்சம் ஒரு மூணு மூன்றரை மணி நாய் கிடைச்சு சொல்லி அதுல புரட்டின் இருந்தேன் இந்த நாலு நாளும் அதுல ஞாபகம் வச்சிருந்தான்னு தெரிவித்தாராம் அழ்வானே நமக்கு நீர் வாய்த்தீரே இது பகவான் பண்ணின கட்டாட்சம் என்ன ஆலிங்கனம் பண்ணி கொண்டார்னு சரித்திரம் அத்தனை ஞானபூர்த்தி புறத்தாழ்வானுக்கு ஒரு நிமிஷம் பசுமாடாட்டி என்ன காரணம் இவாளுக்கு எத்தனை ஞானம் இருந்தாலும் மோட்ச கிடையாது அது சுவாமி ஒத்தர் கொடுக்க முடியுமே தவிர ஆனாலும் மத்த அத்தனை அடங்கியே கிடந்தார்கள் திருவரங்கத்த மதினார் தான் ஸ்ரீரங்கத்தினுடைய கோவில் சாவி இருந்தது அரங்கத்தை திருத்தணம்னு சுவாமி காசை பொன்னரங்கமல்லின் வயலே பெருகுமி ராமானுஷர் ரங்கம் நாளே பைத்தி முடிச்சுடுமா சுவாமிக்கு சாதாரணமா பக்தர்களா இருந்தா பைத்தியமா இருப்பா ஞானிகளா இருந்தா தெளிந்து இருப்பா ராமானுஷர் ஞானம் பக்தி ரெண்டு கலந்தவர் எவ்வளவு சரியா கலக்கணுமோ அந்த ரெண்டையும் கலவி அவரிடத்துல உண்டு ஒரு பக்கம் ஞானத்துக்கு தகுந்த ஆக்குள்ள சீபாஷ் சாயிச்சு விட்டார் தூரம் ஞானியா கலங்கவே மாட்டான் ஏன்னா சாஸ்திரம் அவரேதான் பிரித்வியாப்பு தேஜஸ் வாயு ஆகாஷம் ஜெகத்காரணத்து பேசி இருக்கோம் இல்லையோ அவன் கலங்கவே மாட்டான் கலங்கி இருக்கவாள் தான் இந்த புஷ்பம் தொடுத்துன்னு வருவா புஷ்பம் நல்ல புஷ்பமா இருப்பா வாழைப்படும் நல்லா இருக்கான்னு பாப்பா இதெல்லாம் கலங்கி இருக்கிற பக்தனுடைய சேர்ந்த ஒரு கலப்பு இத்தனை ஞானம் இருந்தாலும் ஒரு திரவ நம் பெருமாள் திருமகண்டலத்தை பார்த்த உடனே ஜலதோஷம் பிடிச்சாப்புல இருந்துதான் பெருமாள் ஜலதோஷமா பிடிக்க போறது பார்த்தா ஜலதோஷம் பிடிக்கலாப் இருந்து தான் பக்கத்தில் இருக்கிறவாளை கேட்டார் யாரு என்ன கொண்டு பேசாமல் நேத்திக்கிறார் முதலியாண்டான் முன்னாடி வந்தார் அப்படியே தான் தத்யோன்னமும் நாகப்பழமும் சேர்த்து சமரிச்சே கண்ணனுக்கு பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் நாகப்பழமும் தத்யோனமும் சமரிச்சேன்னா யோ அத ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிக்கும்னு வைத்தியசாஸ்திரம் சொல்றது நீ என்னத்துக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுத்தே கருட வாகன பண்டிதரை கூட்டார் மருந்தரைச்சு உடனே நம்பருமாளுக்கு தலை சமரிச்சு ஜலதோஷம் போடுதுன்னு திருப்தி அடைந்தாரா சுவாமி இவர் ஸ்ரீபாஷம் எழுதினார்னா நம்ப முடியுமா ஸ்ரீபாஷத்துல சொல்லப்பட்ட பிரம்மம் எப்படிப்பட்டது அந்த பிரம்மம் பெரிய பெருமாளா படுத்துட்டு இருக்குன்னா அது அர்ச்சாவதாரம் வேற அதுக்கு கண்ணு கலங்குமா அதுக்கு மூக்கு கொட்டுமா அதுக்கு தொண்டை கட்டுமா பார்க்க தெரியல அவருக்கு அது தெரியாதான் பக்திக்கே உண்டான சீமா பூமி ஆக ஞானம் மட்டும் இருந்தாலும் காரியகரம் பக்தி மட்டும் இருந்தாலும் இலவையிலே வேதாந்த ஞானமே இல்லைன்னு அந்த சாஸ்திர ஞானமும் பக்தியும் கலந்திருந்ததுங்கிறது சுவாமிக்கு மித்தப்படி தழிக போகும் அந்த தளிக்கை பிரிச்சு பாப்பராச்சு வெளியில வரச்சே பிரிச்சு பாப்பார் ஆறு மாசம் ஆச்சு ஒரு கவலம் குறை அவர் சாப்பிடுவா பெருமாள் முன்னாடி கொண்டு போய்சா திரும்ப எடுத்துன்னு வர போறோம் அவர் என்னைக்கு கண்டுதானே அருள் உருவாச்சர் வெடிக்க சொன்னார் அவர் கண்டு அருளை சேவையும் காட்ட மாட்டேங்கிறான் அவர் கொண்டு வேற அருளா ஆரம்பிச்சார்னா காட்டவே மாட்டான் இந்த முன்னாடி கொண்டு போய் வச்சா அவர் கண்டு அருள்றார் அது இந்த பன்னெண்டு பழம் இருக்கு இதுல நாலு எனக்கு அப்படின்னு எடுத்து வச்சுக்க ஆரம்பிச்சா நம்ம படத்தை அந்த பக்கமே கொண்டு போக மாட்டோம் அவர் ஒண்ணு இல்லாத எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துருவாரோ கொடுத்துட்டு இருக்கும் சுவாமி பார்த்தாரா உள்ள போறச்சேவும் ரெண்டு படி போறது வெளியில வரச்சேவும் ரெண்டுபடி போறது அப்ப பெருமானை நீ ஒண்ணுமே அமுதி செய்யறது இல்லையா யசோத பாலும் தயிரும் கொடுத்து திரும்பிய நீ வச்சிருக்கா அதை இழைக்கப்பட்டுட்டேங்கிற அவப்பெயர் எனக்கு வேண்டாம் கொஞ்சமாவது நீர் அமைதி செய்ய வேண்டும் என நம்பெருமானிடத்திலே நெஞ்ச முருகி பிரார்த்தித்தார் இந்த அர்ச்சாவதாரம் சாப்பிடுமா சீபாஷ்டத்துல சொன்ன பிரம்ம சாப்பிடுமா சாப்பிடாட்டா இழைக்குமான்லாம் யோசிக்கிறதுக்கு அவருக்கு தெரியல அது தெரியாதான் பக்தனுக்கே உண்டான தனிச்சிறப்பு அவருக்கு சிஷியனா தான் குரத்தாழ்வான் இருக்கிறார் சகலத்தையும் திறந்தார் போய் ராமானுச்சரடத்துல சேர்ந்தார் திருவரங்கத்த மதினார் இடத்துலதான் சாவி இருந்தது அந்த சாவி எப்படியான்னு வாங்கணும் அப்பதான் சரிப்படுத்த முடியும் தேவஸ்தானத்தையே என்ன செய்யலாம் வாய்ப்புக்கு காத்திருந்தார் கேட்டா கொடுக்க மாட்டார்னு தெரியும் அவருக்கு தாயார் பரவுதுச்சா திருவரங்கத்த மதினாருடைய திருத்தாயார் அதுக்கு கைங்கறி பண்ணணும் ஏகாகம்னா பதினோராவது நாள் ஒத்தன்னு கைங்கறி சொல்லுவா அன்னைக்கு மட்டும் வரவே மாட்டான் அவ்வளவு சொலபத்தல யாருமே ஏன்னா ஒத்தனா யாரு பிராமணர் வராரோ அவரை தொட்டுண்டு அவரையே பிரேத்தமா நினைச்சுன்னு தான் இவன் கைங்கறி மாட்டான் அதனால ஒரு வருஷத்துக்கு வேற எந்த கார்டத்துக்கு அவரால் பங்கே எடுத்துக்க முடியாது அதுக்கு ஆருமே ஆள் வரமாட்டான் அதனால திருவரங்கத்த மதுனாருக்கு ஆள் கிடைக்கல வந்து இத்தனை சிஷாள் வச்சிருக்கே யாரானு இருப்பாளான்னு கொடுத்தார் அவர் அந்த இடத்துக்கு இன்னைக்கு இந்த ஏக்காகத்தான் பத்தி நான் சொன்னா ரொம்ப புரியவே போறது இல்லை இது எல்லா நடத்துறதுக்குள்ள அது ஒண்ணு நமக்கு ஆனா நெஜத்துல ஏகாகம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்ச வாழா இருந்தா அதனுடைய கட்டம் புரிஞ்சுப்பார் சாமி திரும்ப ஒரு தடவை பார்த்தார் சுவாமியுடைய திருக்கண்கள் ஆழ்வார் இடத்திலே குத்திட்டு நின்றன ஆழ்வான் உடனே தெரிவித்தார் சுவாமி திருவுள்ளமானா இப்பவே போயிட்டு வரேன் என் உடனே கிளம்பினார் அவர் இருந்த நிலைமை என்னன்னு யோசிச்சு மொழிய கடக்கும் பெரும் புகழாம் வஞ்சமு குடும்பம் குழிய கடத்தாழ்வான் அழகாலே படிப்பாலே பணத்தாலேயும் பெருத்திருக்கிறவர் கூறத்தாழ்வான் மொத்தத்தை மறந்தார் சுவாமி திருவுள்ளம்னா போறேன்னார் போய் உட்கார்ந்தார் சாப்பிட்டாயிடுச்சு சிராந்த முடிஞ்சு சொல்லி அப்புறம் கேப்பன் கர்த்தா திருப்தோசி திருப்தி ஏற்பட்டுதான் கேப்பன் திருப்தோஸ்மி திருப்தி ஏற்பட்டதுன்னு பதில் வரணும் அப்பதான் கைங்கரி முடிஞ்சதுன்னு அர்த்தம் இவர் கேட்டார் திருவரங்கத்தை முதனார் திருப்தோசி பதில் சொன்னார் அதிருப்தோஸ்மி பதில் சொன்னார் குரத்தாழ்மா ஒவ்வொரு திருப்தி ஏற்படனா கைங்கரிமை வீணாப்படுமே உமக்கு என்ன வேணும் திருப்தி ஏற்பட கேட்டார் இங்கே நம் அரங்கனுடைய சாவியை தங்கருடல் ஆகாதோ என்று பிரார்த்திக்க ராமானுசன் நினைத்த தங்கு கொண்டு போய் நடத்தினார் ரங்கநாதனுடைய சாவியை மாய வந்தார் திரும்ப கொண்டு கொடுத்தார் தென்னரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியே என்று ரங்கநாதனுடைய செல்வத்தத்தையும் திருத்தினார் இப்படிப்பட்ட புறத்தாழ்வான சிக்ஷனாக கொண்டவர் இந்த பக்கத்துல முதலையாண்டான ஸ்டலைத்தவர் அல்ல பாதுகேதிராஜஸ் கதையந்திய சாட்சியா தச்சதாசரே பாதோ சிரசா தாரயாம்யம் முதலையாண்டான் சீதனவள்ளாட்டியா போயிருக்கார் பெரிய நம்பிகளுடைய குமாரத்துக்கு அத்துடாயின்னு பேரு அத்துடாயை கல்யாணம் பண்ணி கொடுத்தாயிடுச்சு போன வீட்டுல கார்த்தால காவேரியில தீர்த்த மாட்டதுக்காக அவ போறதுக்கு சின்ன பொண்ணுங்கிறதுனால பயம் யாரும் கூட வாங்குவாலையும் தீர்த்தம் எடுக்கிறதுக்கு தான் அவன் பிறந்த வீட்டுல இருந்து தான் கூட அதுக்கு ஆழைச்சின்னு வர்றது வழக்கம் அங்க போய் கேளு எதுக்கு இங்க வந்து புக்கத்துல கேட்கறேன் உனக்கு கூட ஆள் கூட்டின்னு வர்றதுக்கு வழி இல்ல இங்க வந்து பேசுறீ என மாமியார் பொண்ணுக்கு பயம் வருத்தம் ஓடி வந்தா பெரிய நம்பிக்கிடத்தே யாரானு ஒருத்தர் வேணும்னு பிரார்த்தித்தா நம்பிகள் சாதித்தார் எல்லாத்துக்கும் கணவர் சுவாமி ராமானுஷ்வன் நீ அங்கேயே போய் கேள் என்று சொல்ல அவரும் வந்தார் சீதன வெள்ளாட்டின்னு அந்த நாள்ல பேர் ஒண்ணுமில்லையே ஒரு தாச்ச கைங்கரியம் கூட கூட காவேரிக்கு போயிட்டு வரணும் சொம்பு தூக்கின்னு வரணும் பெண்களுக்கு இந்த கைங்கரத்துக்கு ஸ்ரீதனமா கூட கூட்டின் ஒருவாளம் சுவாமி ஒரு தடவை பார்த்தார் முதலியாண்டான் சுவாமி திருவுள்ளமானால் எப்போதே புறப்படுவோம் சொன்னார் நேர கூட போயிட்டார் ஆறு மாசம் கைகிற மாட்டிருக்கார் அவர் ஆறு இன்னார்னே புக்கஹத்துல ஓத்து தெரியாது ஆறு மாசம் கழிச்சு ஒரு நாள் யாரோ விருந்தாளிகள் வந்திருக்கா அவர் சாஸ்திர விஷயத்த பத்தி விசாரம் பயின்றிருந்திருக்கா இவர் தப்பா சொல்றார் அவர் தப்பா சொல்றார் அவர் தப்பா சொல்றார் பொறுத்து பொறுத்து பார்த்தார் இத்தனை நாள் தான் ஆறுன்னு மறச்சி இருந்தார் முதலியாண்டா இந்த சாஸ்திர விஷயத்துல தப்பா பேசின உடனே தாங்க முடியல அவராலே எடுத்து சகலார்த்தங்களையும் சொல்ல நீர் ஆறு இப்படி பேசுறீரே தான் முதலியாண்டான் ராமானுஜ சிஷ்யன் விதிர்த்து போய் அபராதக் கஷாமணம் பண்ணி கொண்டார்கள் தான் ஆறுன்னு அவர் பார்க்கலையே இருக்க வேண்டிய சுவாவம் ஆச்சாரியனிடத்திலே கரைந்து போய் மறைந்து போய்விடுதல் ஆச்சார்தனுக்கு இருக்க வேண்டியது இந்த சிஷனை எப்படியாவது திருத்தி பணிகொள்ளுதல் இதைத்தான் தானும் எதிராஜ விம்சத்தில தெரிவிக்கிறார் மனவாள மாமுனிகள் ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வைய நித்த சேவா பிரேமா விலாசைய பராங்குஷ பாதபக்தம் காமாதி தோஷகரம் ஆத்மபதாஸ்கிருதா நாம் ராமானுஜம் எதிபதியும் பிரணமாமி மூர்தனா யாரெல்லாம் ராமானுஷருடைய திருவடிகளை பற்றுகிறோமோ காமாதி தோஷகரம் ஆத்மபதாஸ்திருத்தா நாம் அவர்களுடைய காமக்ரோதம் முதலான எல்லா தோஷங்களையும் முடித்து நாம் என்ன பிரார்த்திக்கலாம் மான உன்னுடைய திருவழித்தாமர்களையே பற்றியிருக்கிற அடியார்களுடைய சம்பந்தத்தை எனக்கு கொடு என்னதான் நான் ஒரு இராமானுச்சரணத்திலே பிரார்த்திக்கலாம் ஆ ஆச்சாரிய நன்பான் ஞானத்தோடே அனுஷ்டானத்தோடே வாக் சாதுர்யத்தோட சிஷ்யனுடைய ஆத்மோ ஜீவனத்தை பார்ப்பவனாக மோக் தருபவனாக இருக்கிறான் அத அத்தனை லட்சணங்களும் பொருந்தி இருக்கிற சுவாமி ராமானுஜர் அவர் பிறந்தாரோ கலி கோலாகலமே முடிக்கப்பட்டது கலியும் கடும் கண்டுகொள்மென் என்று நம்மாழ்வார் சொன்னதே இந்த ராமானுஜரை பத்தி தான் மேற்கொண்டு ராமானுஷர் அவதரிப்பர் கலி கோலாகலம் கட்டுப்போகும் பவிஷ்யதாச்சார விக்கிரகத்தையே நாதமணிகளுக்கு ஏரியுள பண்ணி கொடுத்தார் அதாவது இது என்னிக்கோ நடந்த கதை மேல ராமானுஜர் அவதரிக்க போறார் நாதுமணிகள் நாலாயிரத்தை கேட்கிறார் நம்மாழ்வாரிடத்தே நாலாயிரத்தையும் கொடுத்துட்டு ஒரு விக்கிரகத்தை அவரிடத்துல கொடுத்து இத திருவாராதனம் பண்ணி கொண்டு இவர் தாமினி ஜெகதாச்சாரியர் என்ன ராமானுசருடைய விக்கிரகத்தை அன்னைக்கே நம்மாழ்வார் இடந்தொழ பண்ணி கொடுத்தார் அந்த விக்கிரகத்தை நீங்க சேவிக்கணும்னா இன்னைக்கு ஆழ்வார்த்த நகரிக்கு போனோம் ஆழ்வார்த்த நகரிக்கு இருக்கிற விக்கிரம் தான் பவிஷத் அந்த பவிஷ்யதாச்சாரியரான ஸ்ரீ பாஷ்யக்காரரான உடையவரான எம்பெருமானாரான எம்பெருமானார்னு திருக்கோட்டியூர் நபிகள் பட்டம் கொடுத்தார் நான் ஒருத்தன் தாழ்ந்து போனாலும் ஆச்சாரிய வாக்கியத்தை உல்லங்கனம் பண்ணாலும் இத்தனை ஜனங்களும் மோட்சம் அடையணம்னுட்டு திருக்கோட்டியூர் விமானத்தில் அட்டாங்க விமானத்துல ஏறி சரமஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டார் இல்லையோ அவர் தா சுவாமி ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பெருத்தார் பெண் இத்தனாலும் பரீட்ச பண்ணித்தான் ஆச்சாரியர்கள் அர்த்தம் கொடுத்தார் ஆனா ராமானுஷ் ஆசை இருந்தா சொல்லுடுறேன் யோகத்தை இருக்கான்னு பார்க்கல அதிகாரம் இருக்கான்னு பார்க்கல என்று சொன்ன கிருபா மாத்திர சுவாமி ராமானுஷ்வர் அந்த ராமானுஷருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அவர் பிறந்தது ஸ்ரீவன் மகாபூதபுரே ஸ்ரீமது கேசவயஜுனா காந்திமத்தியாம் பிரசூத்தாய யஜிராஜாய மங்களம் என் யஜிராஜருக்கு பல்லாண்டு ஆச்சாரியர்களுக்கெல்லாம் பலந்தாண்டு சிஷ்யர் கடத்திலே அடியார் கடத்தில ஒரே பிரார்த்தனை அந்த ராமானுஷ்வருடைய திருவுருவம் நீங்காமல் நம்முடைய மஞ்சத்திலே நிற்க வேண்டும் வாக்கிலே நிற்க வேண்டும் காயத்திலே நிற்க வேண்டும் அவருக்கு அந்த முக்கரணங்களாலும் கைங்கரத்தை பண்ணிட்டு இருந்தோம்னா தானே காமக்ரோதங்கள் அகங்காரம் உமகாரங்கள் தொலையும் மோட்ச பிராப்தி ஏற்படும்ங்கிறது சரித்திரம் நம்முடைய சம்பிரதாயம் கூட காட்டி கொடுத்த பூர்வாச்சாரியர்கள் எல்லார் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அழ்வார் ஆச்சாரியர்கள் ராமானுச்சருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி ஆச்சாரிய அபிமானம் உத்தாரகம் அப்படிங்கறது அடியார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரார்த்தித்து அமைகிறேன் நாளை காலை பத்தே முக்கால் மணிக்கு ஸ்ரீ லட்சுமி நிருசிம்ம வைபவம் நரசிம்ம பெருமாள் லட்சுமி நரசிம்ம சுவாமி டெம்பிள் ஜெயலட்சுமிபுரம் மைசூர் நாளை காலை பத்தே முக்கால் மணிக்கு நாளை காலை வழக்க போலே ஸ்ரீமான் சுதர்சனுடைய கிரகத்திலே நாளைக்கு காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுடைய வைபவம் காலை ஏழர்ல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் அதுக்கும் வர பிரார்த்திக்கிறேன் நாளை சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு இந்த இடத்துல ஸ்ரீதேவி ஸ்ரீ தாயாருடைய வைபவம் வந்து சேர பிரார்த்தி